சச்சிதானந்த விஷ்வோத்தியேதவே தாபத்தய விநாசாய் திசன் विमोच्य சகசோதரம் சாம்பிய ததன் முசலம் ஹல்வயஸ்மயம் கிருஷ்ணனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அந்த ரிஷிகளிடத்தில் சாம்பனுக்கு ஸ்திரீவேஷத்தை தரித்து இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள் இவர்களுடைய வேடிக்கை விளையாட்டை பார்த்து கோபமடைந்த ரிஷிகள் அவர்கள் சொன்னார்கள் கடைசி ஸ்லோகத்தில் பார்த்தோம் உங்கள் குலத்தையே அழிக்கக்கூடிய உலக்கை தான் பிறக்க போகிறது என்று சொல்லிவிட்டார்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் டச் ருத்வா அதை கேட்ட அந்த கிருஷ்ணனுடைய குடும்பத்தினர் எதுவம்சத்தைச் சேர்ந்தவர்கள் தே அதிசந்திரஸ்தாக அவர்கள் ரொம்ப பயந்து போய் சகசோதரம் விமுட்சிய சகசா சாம்பஸ் உதரம் விமுச்சிய அப்படின்னு அர்த்தம் உடனே என்ன பண்ணார்கள் அதை கேட்டு பயந்து போன அவர்கள் உடனே சாம்பனுடைய வயிற்ற அதாவது துணியை அவிழ்த்து சாம்பஸ்ய உதரம் விமுச்சிய அதை நீக்கி பார்த்தார்கள் தஸ்மின் அயஸ்மயம் முசலம் கலு அந்த துணி அவிழ்த்து பார்த்தா வயிறில் என்ன இருந்ததுன்னா அந்த இரும்பு உலக்கை அயஸ்மயம்னா இரும்பாகிய உலோகமயமான முசலம் முசலம்னா உலக்கையை கலுனா அல்லவோன்னு அர்த்தம் ததுசு கண்டனர் பார்த்து பயந்து போய் உடனே அவனுடைய துணி அவுத்து பார்த்தா வயத்தில் இரும்பு உலக்கை இருக்கு அப்புறம் என்ன பண்ணினார்கள் கிம் கிருத்தம் மந்த பாக்கிய கிம் வதிஷ்யந்தி நோ ஜனாக இகூலிதா கேகான் ஆதாய முசலம்யு அப்புறம் வருத்தப்படுகிறார்கள் பின்புத்தி மந்த பாக்யி நகா கிம் கிருத்தம் நமக்கு ஏதோ வேலை சரியில்லை பாக்யம் குறைஞ்சதுனால அன்ஃபார்ச்சுனேட் நம்ம என்ன பண்ணிட்டோம் எப்படி தப்பு பண்ணிட்டோம் பாருங்க நமக்கு நேரம் சரியில்லை நம்ம என்ன காரியத்தை பண்ணிட்டோம் நாமளே நகா ஜனாக கிம் வதிஷ்யந்தி நம்மை பற்றி ஜனங்கள் என்ன சொல்ல போகிறார்களோ இது விஹ்வலித்தாக பயந்து விஹ்வலித்தாகனா பயந்துன்னு அர்த்தம் இதி சந்தகா அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த எது வம்சத்தவர்களெல்லாம் முசலம் ஆதாய இந்த உலக்கை எடுத்துக்கொண்டு கேகான் எயுஹு வீட்டுக்கு சென்றார்கள் எல்லோரும் அவங்கவங்க இருப்பிடத்திற்கு போனார்கள்னு அர்த்தம் கேகான் எயுஹு வீடுகளை அப்படின்னு அர்த்தம் கேகான்னா வீடுகளுக்கு அவங்கவுங்க போனார்கள் அங்கே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறார் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம் எடுத்துன்னு போயாச்சு இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் துறை சந்த விமுச்சிய சகசோதரம் சாம்பஸ் ததன் முசலம் ஃழுவயஸ்மயம் கி கிருத்தம் மந்தியை கிம் வதிஷியோ ஜன விஹித்தேஹா ஆதாய முசலம் எயு